ிாத்தயத்திரவேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா நம யோ மாமே ஜாருஷோத்தமதி மாம் சர்வார எந்த முமுட்சுவானவன் அப்படின்னு அர்த்தம் ஏவம் இவ்வாறு மாம் என்னை எப்பேற்பட்ட எண்ணெய் புருஷோத்தமம் மாம் புருஷோத்தமனாகிய எண்ணெய் இவ்வாறு இன்னொரு பதம் இருக்கு அசம் மூடஹா யகா அசம் மூடஹான்னு அறிவில்லாதவன் அர்த்தம் சம்மூடகான்னு சொன்ன முற்றிலும் அறிவில்லாதவன் அர்த்தம் அசம்மூடகான்னு முற்றிலும் அறிவில்லாதவனாக இல்லை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா முற்றிலும் அறிவுடையவனாக இருக்கிறான் என்று பொருள் ஆகவே அக்ஞானம் நீங்கி சந்தேகமும் நீங்கி தவறாக புரிந்து விபரீதமும் நீங்கினவன் தான் மரண நிதித்தியாசனங்களால கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் இவைகளால இவ்வாறு புருஷோத்தவனாக என்னை என்னைன்னு இங்க பகவான் சொல்றது தூய உணர்வை சுத்த சைதன்ய தத்துவத்தை ஆகவே அந்த என்னைங்கிற சொல்லினுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கணும் நிருபாதிகமான புருஷோத்தம தத்துவத்தை ிவண மரண நிதித்தியாசனங்களால் எவன் இவ்வாறு நன்றாக அறிந்து கொள்கிறானோ சா அவன் சர்வபாவேன மாம் பஜதி பாரதாங்கிறது சம்போதனம் விழிவேற்றுமை ஹே பாரத பரதவம்சத்தில் வந்த அர்ஜுனா அவன் எல்லா வகையிலும் என்னை வழிபடுகிறான் எல்லா உபாதிகளிலும் இருக்கக்கூடிய அந்த நிருபாதிகை அவன் உணர்ந்து கொள்ளுகிறான் என்று பொருள் அத்வைத்த சைதன்ய தத்துவம் இரண்டற்ற அந்த தூய உணர்வு தத்துவம் ஆங்கிலத்தில் அதைத்தான் பியூர் கான்சியஸ்னஸ் சொல்றோம் அது பல்வேறு விதமான உபாதிகள்ல இருந்தாலும் எப்படி ஒரே சூரியன் பல கண்ணாடிகள்ல பல நிழல் சூரியன்களாக தெரிகின்றனவோ அதை போல ஒரே அந்த ஆகாசம் போன்ற நிருபாதிகமான அந்த சைத்தன்ய தத்துவத்தை எல்லாவற்றிலும் அவன் காண்கிறான் அப்படின்னு அர்த்தம் பஜத்தின்னு சொன்னா இங்கே காண்கிறான்னு அர்த்தம் எங்கெங்கு பார்த்தாலும் எவ்வுயிருக்கும் அவ்வுயிராய் அங்கெங்கே இருப்பது நீ என்றோ பராபரமே என்று தாயுமானவர் சொன்ன கருத்தின் அடிப்படையில் இன்னும் கொஞ்சம் ஆழமா அந்த பாடலை நாம சிந்திச்சு பார்த்தா புரியும் எல்லா உயிர்களிலும் ஊணாகி உயிராகி அப்படின்னு மாணிக்க வாஜகர் சொன்ன மாதிரி எல்லாவற்றிலும் அந்த மெய்ப்பொருள் விளங்கி கொண்டிருக்கிறது எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிற தத்துவத்தில் தான் அப்படி சொல்றார் சகா சர்வபாவேன மாம் பஜதி அவன் எல்லா உபாதிகள்லேயும் விளங்கி கொண்டிருக்கின்ற உபாதிகளையெல்லாம் வியாபித்து உபாதிகளுக்கு வேறாக சத்தியமாக இருக்கூடிய அந்த மெய்ப்பொருளை உணர்கிறான் என்று பொருள் அவனைத்தான் சர்வவித்துன்னு சொல்லணும் ஆ சர்வவித்து சஹா சர்வ வித்துன்னு முதல்ல பார்த்தோம் இல்லையா எஸ்தம் வேத ச பாத்தோம். பார்த்தோம் எவன் ஒருவன் முதல் ஸ்லோகத்துல இந்த அத்தியாயத்துல எவன் அந்த மெய்ப்பொருளை அறிகிறானோ அவன் வேதத்தின் உட்பொருளை அறிந்தவன் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள அந்த மெய்ப்பொருளை அறிகிறவனத்தான் சர்வவித்து எல்லாம் அறிந்தவன் எல்லாவற்றுக்கும் ஆதாரமான அத்வைத்த தத்துவத்தை அறிந்தவன் என்று பொருள் ஆகவே அவன் எல்லாவற்றையும் அறிந்தவனாகிறான் என்று இந்த புருஷோத்தம தத்துவத்தை நிறைவு செய்திருக்கிறார் ஆகவே இந்த நான்கு ஸ்லோகங்கள் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்போது இந்த நான்கு ஸ்லோகங்களையும் கஷர புருஷன் அக்ஷர அறிமுகப்படுத்தி அதனுடைய லக்ஷணங்களை சொல்லி பிறகு புருஷோத்தமனை அறிமுகப்படுத்தி அதனுடைய லட்சணங்களையும் சொல்லி இந்த புருஷோத்தமனை அறிந்து கொள்வதுதான் மோட்சசாதனம் என்பதை பதினெட்டாவது ஸ்லோகத்திலே சொல்லி அதனுடைய பிரயோஜனத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்லி இருக்கிறார் பத்தொன்பதாம் ஸ்லோகத்தில் இந்த தத்துவத்தை சிரவண மரண நிதித்தியாசனங்களால் ஒருவன் தெரிந்து கொள்ள வேண்டும் அக்ஞான சம்சய விபரிய ரஹிதனாக இருந்து இந்த உண்மையை உணர வேண்டும் உணர்வதாலே அவன் அஜான சம்சய விபரிய ரஹிதனாகிறான் அவன் எல்லாவற்றிலும் மெய்ப்பொருளையே காண்கிறான் ஆறாவது அத்தியாயத்தில் பார்த்த மாதிரி எல்லா உபாதிகளிலும் ஆத்மாவை காண்கிறான் ஆத்மாவில் எல்லா உபாதிகளையும் காண்கிறான் ஜீவ உபாதியா இருக்கட்டும் ஈஸ்வர உபாதியா இருக்கட்டும் இந்த ஜீவ ஈஸ்வர உபாதிகள் எல்லாம் சுத்த சைதன்யத்துக்கு அந்நியமாக இல்லை ஆக உலகமாக இருக்கட்டும் உயிர்களாக இருக்கட்டும் கடவுளாக இருக்கட்டும் எல்லாம் மெய்ப்பொருளாகிய தூய உணர்வு தத்துவத்துக்கு அந்நியமாக இல்லை இந்த உலகங்கள் உயிர்கள் இறைவன் எல்லாம் அந்த உணர்வின் மீது கற்பிக்கப்பட்டவைகள் உண்மையில் மெய்ப்பொருள் ஒன்றே விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை உணர வேண்டும் என்பதுதான் இந்த நான்கு ஸ்லோகங்களின் பரம தாற்பயம் இந்த நான்கு ஸ்லோகங்களே சாஸ்திரத்தினுடைய விஷயங்களை தெளிவாக உபதேசித்திருக்கிறது இனி அடுத்த ஸ்லோகத்திலே இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ண போகிறார் அதை நாளை படித்து நாம் அர்த்தம் தெரிந்து கொள்வோம் புருஷோத்தமம் சர்வ வித் பஜதிமாம் சர்வாவே எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம்